ம் பிரபிஜா தோத்தவேத்தைக்காணா கிருஷ்ணா நமக்கேஸ்மிவி அர்ஜுனனுடைய சந்தேகத்த போ உபதேசத்தை தொடங்கியிருக்கிறார் நேற்றைக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது சொல்கிறேன் இந்த உலகத்தில் மனித உடலில் வாழ்கிற ஜீவர்களுக்கெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கேன் ரெண்டு வகையான சாதனங்களை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ரெண்டு வகையான சாதனங்கள் வந்து மோட்சத்துக்காக மோக்ஷம்னால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலையே நாம் எப்பொழுதும் நிலையான ஒரு மனசாந்தியோட வாழ்க்கையில் எந்த விதமான வந்தாலும் ஆழமான மனசில் இருக்கிற ஒரு இடைவிடாத நிறை உணர்வைத்தான் மோட்சம் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடுறோம் அதுக்கு நேரடியான சாதனம் ஞானயோகம் அந்த ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கறது கர்மயோகம் ஆக மனப்பக்குவத்தை பெற்று வேதாந்த சாஸ்திரத்தை குருமுகமாக படித்து ஞானத்தை பெறணும் ஆனால் அதுக்கான வாழ்க்கை முறை ரெண்டு இருக்குது ஒன்று இல்லறம் மற்றொன்று துறவரம் இல்லறத்தில் இருந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கர்மங்களையெல்லாம் செஞ்சு மனசை பக்குவப்படுத்திக்கணும் சந்நியாசாசிரமத்தில் வேதாந்த விச்சாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு முக்தியை உணரணும் எல்லாராலையும் சந்நியாசம் பண்ண முடியாது மனசை பக்குவப்படுத்துறதும் ஞானத்தை பெறதும் முக்கியம் இல்லறத்தில் இருந்து மனசை பக்குவப்படுத்தி துறவர வாழ்க்கைக்கு போய் ஞானத்தை பெறலாம் அது ஒரு வழி அல்லது இருந்து மனசை பக்குவப்படுத்தி காரியங்களை எல்லாம் குறைச்சு தத்துவ விசாரம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறது ஒன்று இல்லறத்துக்கு போகாமலேயே நேரடியாக மனசு பக்குவம் இருந்ததுன்னா துறவத்துக்கு போய் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைகிறது இன்னொரு வழி இல்லை எனக்கு இல்லறமும் வேண்டாம் துறவரவும் வேண்டாம் நான் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருந்து மனசை பக்குவப்படுத்தி ஞானத்தை அடையிறேன் என்னாலும் அடையலாம் அதாவது வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் சாதனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது எல்லா சாதனத்தையும் கடைப்பிடிச்சி தான் ஆகணும் எப்படி நாம் சாப்பிடணும்னா பிளேட்டெல்லாம் நல்லா அலம்பிட்டு அதில் அப்புறம் சாதத்தை போட்டு சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த மனசை பக்குவப்படுத்தி ஞானத்தை பெறணும் ஆகவே சாதனங்களில் சாய்ஸ் இல்லை படிப்படியாகத்தான் பண்ணணும் முதல்ல ஞானயோகம் அப்புறம் கர்மயோகம் கிடையாது முதல்ல கர்மயோகம் பண்ணணும் அப்புறம் ஞானயோகத்துக்கு போகணும் வாழ்க்கை முறையில் நம்ம முறையாக பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் அப்படியும் வாழலாம் இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையிலிருந்து மனசை பக்குவப்படுத்தி ஞானத்தை அடைஞ்சும் மோட்சத்தை அடையலாம் ஆக வாழ்க்கை முறையில் நமக்கு தேர் உரி இருக்கிறது சாதனத்தில் தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை விஷயம் இந்த ஸ்லோகத்தினுடைய நன்றாக புரிஞ்சுப்போம் இனிமே கிருஷ்ணர் கர்மயோகம் காரணத்தை சொல்ல போறார் நாளைக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்றேன் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை இப்ப பூர்த்தி பண்றேன்